கேவலமான வஸ்து என்றால் என்ன அப்படின்னு கேட்டா மூன்று விதமான பேதங்கள் விஜாதிய சஜாதிய ஸ்வக வேத ரகித வஸ்து இந்த பேதங்கள் வெற்றி இல்லாத வஸ்து எதுவோ அதுதான் அதற்கு உதாரணம் நாம குழந்தையா இருக்கும் பொழுது ஏதாவது விசேஷம் போவாங்க கூட்டிட்டு போன வாங்கிட்டு தேர்மிட்டாய் வாங்கிட்டு இருப்பாங்க பாத்திரீங்களா தேர்மிட்டாய் எப்படி இருக்கும் எங்க சுமச்சாலும் இல்லைப்பா அதை சாப்பிடலாம் நல்லா இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க கூட்டிகிட்டு போய் பையனுக்கு பைக்கு காரும் வாங்கிட்டு வரும் அதனால நாம பொழுது போ என்ன பண்ணோம் ஏர்மிட்டாய் பார்த்தோம் அப்போ வீட்டில் போய் என்ன சொல்லணும் ஏர் மாதிரி இருந்தது மாதிரி தேர் தேர் எதுக்கு சாமி வந்து இருந்துட்டு போறது சாதாரண விஷயத்திலேயே ஒரு உயர்ந்த லட்சியத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள் என்ன பண்றோம் பிற்காலத்தில் குழந்தை என்ன யூஸ் பண்ணணுமோ உபயோகப்படுத்தணுமோ அதை வாங்க இந்த சஜாலிய விஜாதியகித வஸ்து அப்படிங்கிறத ஒரு உதாரண கார் எடுத்து பல வகையான கார்தி கம்பெனி கார் இருக்கு டாடா கம்பெனி கார் இருக்கு நமக்கு தெரியும் அப்போ இதெல்லாம் என்னது கார்வையே பலவிதமான ஜாதி கார் வேற டாடா கார் வேற கார் வேறு இது விஜாரி சஜாதி இப்ப மாரதி கார் எடுத்து பண்ணி கம்பெனியே அதுல வேற வேற பிராண்ட் ஆல்டோ இருக்கு வேகன்னார் இருக்கு சீலோ இருக்கு இதெல்லாம் என்னது ஒரே காரில் வரக்கூடிய வேற வேற மாடல் ஒரே ஜாதி அதில் வரக்கூடிய வேற்றுமைக்கு நீங்க யாராவது சின்ன பசங்கிட்ட உங்க அப்பா என்ன ஆல்ட்டோ வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டா எங்க அப்பா எயிட்டிருக்காரு தெளிவா ஒரே ஜாதியாக ஒரே கம்பெனி வேற வேற வெற்றிகள் விஜாதியம் என்றால் பல கம்பெனிகள் தயாரிக்கப்படுகின்ற வேறு வேறு கார்கள் சஜாதியம் என்றால் ஒரே கம்பெனி தயாரிக்கக்கூடிய வேறு வேறு விதமான மாடல் கார்கள் அடுத்தது சக்கரை இருக்கு பாடி இருக்கு இதெல்லாம் ஒரே காரில பண்ணலாம் பல வகையாக பிரிக்கலாம் வேறுபடுத்தலாம் இது பெற்றோர் இது சிஎன்ஜி ஒரே கால எரிபொருளைக்கூடிய மூன்று விதமான என்னென்ன சஜாதிய வேகம் பல கம்பெனிகள் தயாரிக்கக்கூடிய கார் ஒரே கம்பெனி தயாரிக்கூடிய பலவித மாடல் ஒரே காரில் வரக்கூடிய பல உதிரி பாடல்கள் எந்த ஒரு கார் எடுத்தாலும் சக்கரை சக்கரன் சொல்ல சொல்ல பெறமா இன்ஜின் சொல்ல இன்ஜின இயக்கிறதுக்கு யார் ஒரு ஆள்ிசையில் போ எப்படி இயங்கு கேங்குகிறது து இயங்குகிறது அவர் காருக்கு அப்பாற்பட்டவர் அந்நியமானவர் புரிஞ்சுதுங்களா எஜமானருக்கு தான் கார் பாகங்கள் எல்லாம் காருக்கு அப்பால் பட்ட ஒருவருக்காக இயங்குகிறதோ அது போல உடல் மனம் புத்தி என்ற கருவி யாருக்கும் சொல்ல வேண்டியது அப்படின்னு கேட்டாங்க அப்பாற்பட்டு இருக்கின்றது அந்த ஜீவன் எங்க இருக்கின்றார் உடல் மனம் புத்திக்குள்ளேயும் இருக்கின்றார் அப்போ என்ன முக்கியம் அந்த ஜீவனை உணர்வது பின்னால் இறைவனை ஒரு மூன்று விதமான கருத்துக்களை நாம் சிந்திக்க வேண்டும் ஒன்று செயல் இரண்டாவது அறிமுது முதல செயல் ஒரு செயல் செய்கின்றோம் செயல்னாலே ஒன்று அறிந்து கொள்கின்றோம் அறிந்ததனாலே இதோ ஒன்று உணர்ந்து கொள்கின்றோம் உணர்ந்து கொள்வதுதான் நம்மளுடைய தெய்வப்பொருவரை பற்றி சாமியர்கள் நல்லா சொன்னாங்க அது ஒரு குரல் பார்க்க அரண் வலியுறுத்தல் என்று அதிகாரத்தில் சொல்றாங்க அன்று அறிவாம் இன்னாது அரண் செய்து அது கொன்றும் கான்றாத் அமையும் அன்று அன்றுனா என்னது இன்னை மேலும் வரக்கூடிய வரக்கூடிய காலத்தில் அன்று அறிவ எஞ்சிக்கு போறோம் இறைவனைக்கு போறோம் அப்புறம் மேலும் தெரிஞ்சுக்கலாம் வயசானது தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் திருக்குறள் பகவத்கீதை வேத புஸ்தகம் எங்க இருக்கும் அழகாக்க அட்டாண்டுகளும் வச்சிருப்பாங்க யாரும் இருக்காது ஏன் அது உபயோகப்படுத்த கூடாது வயசானது அன்று அதிபம் இருக்கிற என தெ உ நூல்களில் உள்ள விஷயங்களை நாம் எப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் மிக அவசியம் மற்றது படி அப்படி செய்யில் செய்யாமல் உடல் அழிகின்ற காலத்திலே உடலை விட்டுக் கொள்கின்ற காலத்திலே அழியாத துணை எது அழியாத துணை மேல சொல்றாரு அறம் செய்ய தர்மம் செய்ய நம் உடல் அழுகின்ற காலத்திலே அந்த அறம் தான் இந்த ஜீவனுடன் உடன் வரும் அதனால என்ன பண்றாரு அறம் செய்ய இவன் வலியுறுத்திக்கிறார் எந்த அறம் செய்க அதுக்குதான் அந்த முன்னால் சொன்ன உதாரணம் என்ன உதாரணம் கைவல்ய வஸ்து வஸ்து என்னது விஜாதிய சஜாதியில் அந்த பேதங்கள் இல்லாத வஸ்து என்னது இறைவன் ஆத்மா பிரம்மா அப்போ அந்த இறைவனை உணர்வதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது பேர் உணர்வை அடைவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கிறது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அற செய்க எப்போ சீக்காலத்தில் இல்ல இப்பவே இப்பொழுதே இன்று நமக்கு இந்த அறம் செய்வதற்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை செயல் அடீ சொன்னா அது செய்யக்கூடிய கருவி ஆனா உடலிலேயும் கர்மேந்திரங்கள் என்று ஐந்து உண்டு அந்த கர்மேந்திர ஜெயங்கள் தான் என்ன பண்ணுறது செயலையும் செய்கிறது கை என்ன பண்ணுது ஏதாவது பொருளை எடுக்குது ஏதாவது தூக்கி வீசுது பிடிக்குது கால் என்ன பண்ணுது நடந்து குடிவிடுது அப்போ கை கால் பிறப்பிறப்பு மல உறுப்பு வாய் இப்ப நான் கூட என்ன பண்ணிருக்கேன் செயல் செய்து கொண்டிருக்கேன் இதனால அடுத்தது செயலை அறிவு அறிவுக்குரிய காரணங்கள் என்ன பிடிவு அறிவுக்குரிய என்ன அப்ப என்ன பண்றீங்க அறிவை புரிஞ்சுதுங்களா நீங்க செய்யக்கூடிய செயல் என்னது அறிவை நாடுகின்ற செயல் அறிகின்ற செயல் அப்ப முதல்ல சொன்ன செயல் செயல் என்னவா மாறணும் அறிவாக மாற வேண்டும் நாம் சசங்கத்துக்கு சென்றால் பாடங்களை கேட்டால் அங்கே நடக்குதே அறிவாக மாறி மூன்றாவது அந்த அறிவு உணர்வாக வர வேண்டும் அறிவு உணர்வாக வர வேண உதாரணம் இப்போ நேரம் உள்ள போற உணவை கையில் நல்லா பெசஞ்சு எடுத்து வாயில் போடணும் இது என்னது செயல் சாப்பாடு என்ன பண்றோம் சமைக்கிறாங்க சமைச்ச உணவா பரிமாறாங்க பரிமாற உணவு என்ன பண்றோம் பத்து வாய்ப்புல போடுறோம் இது வரைக்கும் என்னதே வாய்ப்புல போனியா இருக்கேன் ஆயச்சனா இந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நம்மளே சொல்றோம் இது என்னது சாப்படுறது வரைக்கும் செயல் சாப்பிட்டு உள்ள என்ன பண்றோம் அந்த சபையுடைய அதுக்கப்புறம் நிறைஞ்சு போச்சு திருப்தியாய் இது என்னதே உணர்வு அப்பறம் செயல் உன்ன தயாரிக்க உணவு வாய்ப்பில் போட்டவருக்கு என்னது என்னது என் அறிவு எந்த வகையான ரொம்ப திருப்தியாக இருக்குது அறிவாக பரிணாமமாக வேண்டும் அறிவு உணர்வாக பரிணாம ஒரு உதாரணம் இப்போ பொள்ளாச்சியில் இந்த மாணா நடக்கும் கேள்விப்பட்ட எண்ணம் ஏன் போற போறேன் எந்த வீட்டில் எங்க பையன் எங்கேயாவது போயிட்டு வாழ்க்கா மூணு நாளைக்கு போறேன் எப்படியோ மாநாட்டுக்கு போற மாநாட்டுக்கு போறதுக்கு வெளியூர் வச்சு வாங்கி ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போறீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க பஸ் டிக்கெட் வாங்குங்க பஸ் ஏறி உட்கார அது வரைக்கும் என்னது செயல் சரிங்களா பஸ் ஏறி உட்கார் நம்மளா வரது ஏறி உட்கார்ந்தூர் அது என்னது ஏறி உட்கார்ந்த உடனே எட்டி குடிச்சிருவ செயல் எு முடிவடைகோ அங்கு அறிவு உதயமாக என்ன பண்றோம் செயல் தான் மாநாட்டில் அமர்வு ஆரம்பித்த உடனே வந்து உட்கார்துக்கு அவசரம் அந்த அருவி எப்பொழுது பேர்வாக மாறும் அப்படின்னு பார்க்கணும் நாம் என்ன பண்றோம் அப்படின்னா என்ன பேசினாங்க அப்படின்னு காதுகுட்டு கேட்கும் முதல்ல என்ன பண்ணுவோம் நேரம் தான் சேரில் நாற்காழியில் சாஞ்சு போட்டு மலசியா இருக்கு என்ன பண்ணுவான் சாயம் சாயம்னா நேரம் தான் நேரம் தான் தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் கவனம் பேசறது இல்ல சின்ன பசங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க வேண்டும் என்ன பண்ணணும் அந்த மூலமாக கவனிக்க வேண்டும் கவனிக்கதை என்ன பண்ணுவோம் நம்முடைய பூர்வ ால ஒப்போ பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்க செயல் முடிகிறதோ அங்கு அறிவு ஆரம்பிக்கிறோம் எங்க அறிவு ஆரம்பிக்கிறதோ அங்க எங்க அறிவு முடிகிறதோ அங்க என்ன உணர்வு கிடைக்கின்றது பகவான் சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு சத் சங்கத்தை நிர்சங்கத்தம் நிர்சங்கத்தே நிர்மோகத்தம் நிர்மோகத்தை வந்தாலே முக்தி அப்ப என்னது காது கொடுத்து கேட்கும் பொழுதே அது பேரு நாம் அப்போ செயல் அறிவு அடுத்தது இதுல எது முக்கியம் நம்ம லட்சியம் என்ன உணர வேண்டும் பல புத்தகங்களை படிச்சா பார்த்தா பல பாடங்களை பேசினா பார்த்தா எதை படித்தோமோ எதை பேசிக்கிறோமோ அதெல்லாம் பண்ணணும் பல இல்லங்களுக்கு நாங்க பிக்ஷைக்கு கூப்பிடுவாங்க போறோம் கன்னியாசினால ஒரு வீட்டில் போனாலும் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு யார்கிட்ட சொல்லுவாங்க நாங்க தான் மாட்டி வீட்டுக்காரமாக சொல்லுவாங்க சாமி எவ்வளோ தடவை சொல்லி பார்த்துட்டேன் சொன்னா கேட்கவே மாட்டீங்க நீங்களாவது சொல்லுங்க என்னமா சொல்லணும் ஏ செயல் செய்கிறார்கள் அறிவுதயமாகவில்லை உணர்வுதவியாக பல பேருக்கு பாதிப்பு நாம் ஒரு செயல் செயல செயல் அறிவாக மாறி நான் ஒரு பொருளை உபயோகப்படுத்துகிறேன் எனக்கு அப்புறம் இந்த பொருளை வேற ஒருத்தரும் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா அந்த முறையிலே அந்த பொருளை வைத்து விட்டு செல்லதுங்க ரொம்ப தூரத்தில் இருந்து ட்ரெயினில் வரும்போது என்ன பண்ணுவாங்க பசிக்கும் சாப்பாடு அடுக்கெல்லாம் வாங்குவாங்க சாப்பிட்றதுலாம் வாங்கிக்கலாம் போவாங்க கப்பு அந்த பொட்டில் எல்லாம் கீழே போட்டு உணராக வந்துடும் அது போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அங்கே போய் போடுறோமா ஏன் இல்லை அறிவு அது உணர்ந்து அறிந்து என்ன பண்ணுவோம் அவங்க போய் போட்டு வந்து என்ன பண்றோம் சுத்தம் என்பதை உணர்கிறோம் எப்போ சுத்தத்தை நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பா அது வரைக்கும் என்ன பண்ணும் நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணி கூட்டிட்டு பிரதம மந்திரியே பண்றாரு ஆகவே செயல் அறிவாக மாற வேண்டும் அறிவு உணர்வாக மாற வேண்டும் உணர்வு பேருணர்வாக மாற வேண்டும் இந்த பேருணர்வு என்பது எப்பொழுது வருகின்றது நம்முடைய உடல் மூலமாக நம்ம வெளிப்படும் பொழுது செயல் வருகின்றது நம்முடைய புத்தி மூலமாக வெளிப்படும் பொழுது அறிவு வருகின்றது நாம் மனம் மூலமாக மனோ நாசம் அடையும் பொழுது பேர் உணர்வு வருகின்றதுதான் நம்முடைய ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னால் சாமி வேதாந்தானந்தா ஒரு ஜியர் வந்த பதவி ஏற்கிறாரு வாங்க சுவாமின்னு கூட்டார் கோயில் போறதுக்கு முன்னே கேட்டுக்க என்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் ஆசீர்வசன ஓகே நான் போய் பேசுறதுக்கு முன்னாடியே எனக்கு முன்னாடி நான்கு பேர் பேசிட்டு இருக்காங்க பேசி முடிஞ்சுட்டு போயிட்டாங்க அடுத்தாள் பேசிட்டு இருக்காங்க பேச பேச ஆயிடுச்சு அங்கே தாசரி வந்து என்ன பண்ணுறாங்க சங்கூதராங்க இவங்க பேசுறாங்க அங்கே சங்க் ஊதுராங்க மணி அடிக்கிறாங்க எது கேட்கும் பேசுறது ஒரு ஆள் அங்கே சங்கூது மணியடிக்கிறது நூற்றி ஐம்பது பேர் எது கேட்கும் ஓடி போய் சொல்றாங்க திரும்ப என்னது செயல் அறிவாக பரிணமிக்கவில்லை பேசுவது மூலியும் பேசுறத தோனிக்கணும் அவங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க இப்படி கை தட்டினது அறிந்த உடனே தட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் சேர்ந்து கைதுட்டு போது உற்சாகம் வருதா இல்லைங்களா பேர் ஒருவர் தெரியுதா இல்லையா என்னமோ சாமி போல்றீங்க பரவாயில்ல அப்போ செயல் அறிவு முதல்ல என்ன சொல்லுங்க மூன்று விதமான மூன்று விதமான இல்லாத என்னது அல்லது கைவல்லிய வஸ்து என்பது பேருணர்வை குறிக்கக்கூடியது அதனுடைய முறை என்ன என்ன செய்யறோம் தெரிஞ்சுக்கணும் செயல் என்ன பண்ணணும் அறிவு வளை என்ன பண்ணும் உணர்வை உணரவே உணர்வை வளர்த்துக் கொள்ள முடியும் உணர்வை என்ன பண்ணுவோம் நாம தான் பாட உணர்வதற்கு அருமையான மாநாடு நடப்பதற்கு பள்ளியப்ப சுவாமி சங்கல்பம் எங்கிட்ட முதல்ல சொல்லியிருக்காரு நான் முதல்ல அது கூட போவேன் கைவல்லிய கவனிதத்தையும் கிராசார தாராளத்தை தான் ஆய்வில முழு பெயர்த்து நம்ம எல்லோருடைய உணர்வும் ஒன்றை இந்த மாநாடு மாநில அளவில் அல்ல நடக்க சாத்தியமாகும் அதற்கு இறையலும் ஒருவர்களும் பரிபூர்வமான சித்திக்குமாறு கார்த்திக்கிறேன் நம பார்வதி பதேஹரேவா கல்லாயின் புடைய அமர்ந்து நான் மரையாருந்த மதம் கஷ்டகே முகலார்கள் நால்வருக்கு மாக்கிரந்த பூர்ணமாய் மறைக்கப்பாலாய் ாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை இணையாமல் நினைந்து பபத் தொடக்கை வெல்வெல்லாம் பருணை ஏற்றுதல் என்பது உண்டோ அவ்வல்லா நாய் வண்ணதனின் மற்று சரஸ்வதிவாஜி வாஜினீபதி தெரியும் ஆண்டிய சான்ற பொருமக்களே உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கம் மிக அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நான்காவது கைவல்யனம் இந்த மகாநாட்டிற்கு வந்திருக்குமாம் அனைவருமே பெரும் பெயர் பெற்றவர்கள் கைவல்யம் என்பது முழுமையானதாக இருந்தால் என்ன ஒப்பற்றதாக இருந்தால் என்ன அது பரிபூரணமாக இருந்தால் என்ன அது நாம் என்று உணர்வு நாம் அனைவருமே இந்த பூரணமானவர்கள் முழுமையானவர்கள் எந்த குறையும் மற்றவர்கள் என்பதை உணர்வதற்காக நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இந்த மகாநாய்கள் உலகத்திலேயே மிக எளிமையான ஒரு உண்மை என்னவென்றால் நாம் பரிபூர்ணமானவர்கள் நாம் பிரம்மே என்று வேறல்ல மிக எளிய உண்மை அது ஆனால் நாம் மறந்துவிட்டோம் தன்னை மறந்தவன் பிறந்திறந்து தன்னை மறந்தவன் பிறந்திறந்து தீடத்தீராத சோழக்காக்கூட்ட சத்தை போல் சுற்றி சுற்றி வேறாத காவலையும் பிரமையும் தெரிவன் எதுவருக்கும் கோதம் ஆராயும் தன்மை தான் என்று அறியும் அவ்வளவும்தானே சத நேரம் தான் இந்த ஞானம் வருவது சத நேரம் ஆகவே இதை பிரித்திய என்று வட முறையில் சொல்வார்கள் மீண்டும் நிறைவேறுத்தொள்வது ஆங்கிலத்தில் ரீ கலெக்ஷன் என்று சொல்வார்கள் ரீகலெக்ஷன் முன்னாடி இருந்ததை திருப்பி நமதுன்னு ஆச்சிக்கிறது ரீகாக்னிஷன் தெரிய நமக்கு மரமட்டோம் ஆக எவ்வளவு பெரிய எளிய உண்மை இது இதற்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கிறது அதுதான் மாயினுடைய இயல்பு இந்த மகாநாட்டை நான்காவது மகாநாடாக நாம் இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் இந்த மகாநாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த பேரு உண்மையை மிக அதிக ஒரு நூலாக நாம் தாக்கி தந்தவர் தாண்டுவராயசாமிகள் இந்த சம்சார சாகரத்தை தாண்டவா என்கிற அனைவரையும் அன்போடு அழைத்து அனைவர்களும் அந்த நூலை கொடுத்தவர் அந்த நூல் பலரால் பல பல இடங்களிலே பயிலப்பட்டு வந்தாலும் கூட நம்முடைய ஒரு நெருக்கமாக இதை நாம் ஒருங்கிணைந்து விசாரிக்கும் ஒரு நிலைமை இல்லாத ஒரு காலத்திலே நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த மன்றத்தை உருவாக்கி இந்த நடத்துவதற்கு மித்தாக அமைந்தவர் நம்முடைய தியாகராஜன் அவர் இந்த மண்ணில் போன்றிருந்து இந்த இந்த காரியத்தை அவர் செய்யாமல் இருந்திருந்தால் நாம் இன்று கூறியிருப்பதற்கு வாய்ப்பில்லை கல்வன் கைவல்லே படித்துக் கொண்டிருந்திருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் படித்துக் கொண்டிருந்திருக்க மாட்டோம் அவரை பற்றி ஏனென்றால் இந்த மகாநகர் நடக்கும்பொழுதெல்லாம் நாம் அவரை நினைத்து பார்க்க வேண்டும் அதுக்காக ஒரு சிறிய குறிப்புறையை நாம் சொல்கிறேன் கைவல்ல நவநீதத்திற்கோர் மன்றம் எடுத்தாய் ஞான பெருமன்றம் விட்டாய் நாடெங்குள் கைவல்லியம் மோதுவோர் அமை ஒரு குடைக்கு ஒருங்கிணைத்தாய் மாந்தெல்லாம் மனைத்து நிற்க மறக்கவனா மாநில ஒன்று கண்டாய் இரண்டாயிரத்தி பதினைந்தில் கைவல்ய காதலர்கள் கூட்டம் கண்டே கழிப்புடனே வேந்து நின்றார் கைவல்ய தாய் கோவிலூர் மடாலிய மகா சன்னிதானம் அடுத்த மாநாடு ஆர்சைவார் என்று அயந்தே நாம் நின்றபோது நம் மடம் நடத்தும் என்று சொல்லி அவ்வண்ணம் மடப்படவே அவர் அதனை கண்டாய் இரண்டாயிரத்தி ஐயகோ இத்தனை பேர் கைவல்லிய நூலை கற்றால் நம்ம பறி போகும் என்று அஞ்சி கண்ணிலியான் கால சென்றான் இவ்வளோ பேர் கைவல்யம் பெற்ற ஜீவன் அந்த கண்ணிரியாம் காலனவன் நம்முடைய தியாகராஜன் அவர்களை கடத்தி சென்றான் ஆனாலும் அவர் விடவில்லை வண்ணம் நீ அருவாய் வந்து மாநாடு நூலினை முன்னின்று நன்னெழுத்தில் குருபிரான் சன்னிதியில் நடத்திச் சென்றாய் அருவ அருவமாய் வந்து நடத்தி சென்றாய் என்றுமே தத்துவ ஞானசபை பொள்ளாச்சி என்றாலே உனக்கு தனி விருப்பம் எனவே இவ்வாண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அன்பர்கள் உடம்புகுழ்ந்து ஊக்குவித்து மாநாடு நான்கினே மாண்புறவே நடத்துகின்றாய் மாநிலத்தோர் மகிழ்கின்றாய் நன்றி நன்றி ஆகவே இந்த தியாகராஜன் அவர்களை நினைவு ஏனென்றால் அவர் அகாலத்திலே இந்த உடலை உருக்கும்படியான ஒரு சூழ்நிலையிலே உறுத்து விட்டார் ஆனாலும் இங்கு நம் எல்லோர் உள்ளத்திலையும் அவருடைய எண்ணங்கள் நிறைவேற அவர் கொண்டிருக்கிறார் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் நாம் நினைவேற்றுவதெல்லாம் நாம் சொல்லுவது மகாநாடு நடத்துவது மட்டுமல்ல சங்கங்களை நடத்துவது மட்டுமல்ல நாம் தீவிர்த்தர்களாக வாழ வேண்டும் இதுதான் நோக்கம் கைவில் நூல் எதற்காக ஈட்டப்பட்டது அதை படிப்பதற்காக அதை பொறுவதற்காக இப்போ நூல் இல்லை என்று சொல்வதற்காக அதுக்கு எத்தனை உரைகள் உண்டோ அத்தையும் படிப்பித்து அதை இலவசமாக கொடுத்து அவர் உங்கள் வீட்டிலே வைத்திருந்திருப்பதற்காக அல்ல எதற்காக இந்த நூலை தாண்டவராஜாமிகள் இயற்றுவித்தால் மக்களிடையே அதை உள்ளத்திலேயே புரிந்து அவர்களை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சுரூபஞானம் கொள்வதற்காகத்தான் இந்த நூலை கொடுத்தார் அதை நாம் அடைவதற்காக நாம் நிச்சயமாக அந்த வழியிலே தக்க வேண்டும் நமது மனம் எவ்வளவுக்களவு செம்மை அடை அடைகிறதோ அந்த அளவிற்குத்தான் இந்த ஞானமானது முன்பு மிக எளிய ஞானமாக இருந்தாலும் கூட இதை நாம் நம் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நம் முழுக்குமே அடைய வேண்டும் ஆசாபாசங்களெல்லாம் எவ்வளவுக்கு பிடித்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு பிடித்து கொண்டால்தான் அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும் இந்த மகாநாட்டை பொறுத்த வரையிலே நான் சொன்னது போல் பாண்டித்தாயம்மையார் தலைமையிலே நம்முடைய தங்கவேலையா மனோதரையா போன்றவர்களெல்லாம் ஒன்றிணைந்து திரு வேதாந்த வேதாந்தாந்தா அவர்களுடைய பொறுப்பிலே விட்டு மிகச்சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நான் கூட நினைப்பது துறவு ஏற்ற பின் அவர்களுக்கு செயல் எதற்கு செயலத்தில் நிற்பதுதான் ஆனாலும் ஒரு துறவி இதை செய்து கொண்டிருக்கிறார் அங்கே எழுதி றவு என்பது உறவுகளை உதர்வது அல்ல உலகத்தையே உறவாக்கிக் கொள்வது தொடரவு என்பது உறவுகளை உதர்வது அல்ல உலகத்தையே உருவாக்கிக் கொண்டிருப்பது ஈழே பகவான் சொல்வார் அனாசிரக கர்மபலம் காரியம் கரோதிய கர்மபலம் காரியம் கருதிய சசன்யாசி யோகிர் நான் அக்கிரியக செயலற்றவன் செயலற்றவனை நாம் சன்னியாசி என்று சொல்வதில்லை அக்னிகாரியை செய்யாதவனை நாம் சன்னியாசி என்று சொல்வதில்லை ஏன் செய்யக்கூடிய காரியங்களில் எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இறைவனால் விதிக்கப்பட்ட கடமை நான் செய்கிறேன் அதன் பரம் என்னை சார்ந்ததல்ல அது இறைவனை சார்ந்தது யார் என்னை இயக்குகிறானோ அவனை சார்ந்தது என்கிற நிலையிலே துறவு மனுவோடு ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் மிகச் செம்மையாக இருக்கும் அந்த செம்மையான எண்ணத்தின் விளைவாகத்தான் இது போன்ற ஒரு சிறப்பான இந்த மகாநாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஞானத்தை பொறுத்தவரையில் யாருக்கு அதிகாரம் என்று சொன்னால் ஞானவாசிப்பதிலே காப்பூராக சொல்றது அகம்பர்த்தகாமி அகம் பக்தக விமுக்தி யோ அத்யம் சாஸ்திரிய அதிகாரவான் இந்த வேத விசாரம் வேதாந்தம் எல்லாம் யாருக்காக என்றால் முற்றும் அறிந்த ஞானிக்கும் அல்ல முழு மூடனுக்கும் அல்ல முழு மூடனுக்கு எதிராலும் முடியாது எவ்வளவு சிறந்த ஒரு ஞானி நமக்கு உபதேசம் செய்தால் கூட அதற்கு அதை நம்மால் கிரகித்துக் கொள்ள முடியாது அந்த மூடர்களுக்கு நாற்று மிகு பூமாவின் நற்புறங்கில் கை கொடுத்தால் போற்றி மனம் கொள்ளாமல் புத்தி நினைக்கலாமேனால் காணாத வேதாந்து பொருளை தேற்றபலி கை கொடுத்து தேரோனோ தேரானோ என்று சொல்கிறார் ஆகவே பக்குவம் இல்லாதக்கு என்கிற நிலையிலே பக்குவம் இல்லாதவர்க்கு இந்த ஞானத்தை கொடுத்தால் இந்த ஞானம் உயர்ந்தது இதைவிட உயர்ந்த பொருளே இல்லை உலகத்திலே இந்த உலகத்திலே இதை இந்த வேளாந்தத்தின் உண்மையான பொருளாகிய தத்துவசி என்கிற வாக்கியத்தின் உள்ள தவிர உலகத்தில் உயர்ந்த பொருளே இல்லை அந்த பொருளை பக்குவம் கொடுத்தால் அதனுடைய மரியாதை தெரியாது சிறு பொருள்களை கொடுத்தால் என்ன அது செய்யணும் சாதாரண பலிக்கு ஒரு ரூபாய் அரை ரூபாய் பள்ளி கேட்டு அதை வைத்துக்கொண்டு விடையாது முற்றும் உணர்ந்த ஞானிக்கு கொடுத்தாலும் அவருக்கு மண்ணும் ஒரு துண்டு தான் இந்த வைரக்கல்லும் ஒரு துண்டுதான் அவர்களுக்கும் அதுக்கு வேதம் தெரியாது இடைப்பட்ட நிலையில் இருக்கின்ற நம் போன்றவர்களுக்கு தான் இந்த வேதாந்த விசாரம் எல்லாம் வேதாந்தம் என்பது என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் வேதாந்தம் வேதாந்தம் என்று சொல்லி கொண்டிருந்தால் ஏதோ ஒரு நூல் உபனிடனங்கள் என்று வாட்சியார்த்தமாக சொல்லக்கூடிய நூல் அல்ல அது வாச்சியார்த்தமாக அது வேதங்களின் கடைசி பகுதியாக இருக்கிற அந்த பகுதியாக இருக்கிற நூல்கள் தான் அது ஐயமில்லை ஆனால் அதனுடைய லட்சிய பொருள் என்னவென்றால் வேதம் எங்கு அந்த அடைகிறதோ எங்கு வேதம் அந்தம் அடைவதற்கு எது உறுதுணையாக இருக்கிறதோ அது வேதம் என்பது அறிவு நாமெல்லாம் அறிவு சொருப்புகள் அறிவிலே இரண்டு உண்டு பார்ப்பது ஒன்று அகப்பொருளை பார்ப்பது ஒன்று எதிர்மறை பார்ப்பதற்கு ஒரு அறிவு இருக்கிறது இன்னொன்று அகத்தை நோக்குவதற்கு மாறாத தன்மை உள்ள சத்தியத்தை பார்ப்பது ஒன்று மாறிருந்ததே இயல்பாக உள்ள அசத்தியத்தை பார்ப்பது ஒன்று இரண்டுக்குமே அறிவு என்றுதான் இந்த மா அசத்திய பொருளை பார்ப்பது என்று ஓய்வுமோ எது உறுதுணையாக இருக்குமோ அதுதான் வேதாண்மை திருஷ்யம் என்பது திருஷ்ய மார்ஜனம் என்று ஞானவாசகத்தில் சொல்லுவார்கள் அந்த பார்வையானது பொருட்களை காட்டிக் கொடுக்காமல் அந்த பிரம்மத்தை காட்டி கொடுக்க வேண்டும் ஜகத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் ஜெகதீசனை பார்த்தால் நீங்கள் பக்தர்கள் ஜெகதத்தை பார்க்கும் பொழுது ஜகமே மறைந்தால் நீங்கள் ஞானிகள் ஆகவே இந்த பொருள்கள் பொருளற்றவை என்று உணர்வு பெறுகிறோம் அந்த உணர்வுதான் நமக்கு முக்கியம் இல்லாமல் போகாது ஞானிக்கு பொருள்களே இல்லாமல் கண் குருடாக போய்வதானது குருடர்கள் இன்னும் பார்வை இருக்கிற பார்வை இல்லை பொருள்கள் தெரிவதில்லை அதுபோல பொருள்கள் தெரியாமல் போக வேண்டும் அது அறியாமை பொருள்கள் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பொருள்கள் சாரமற்றது என்கிற திட்ட ஞானம் வர வேண்டது அதுதான் உண்மையான துறவு தொருள் என்பது பொருள்களை திறப்பதல்ல இதை எது இந்த பொருட்களை பொருள்களாக எது நம்மை பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த அறியாமி தான் அந்த அறியாமை அனாதிகாலமாக இருக்கிறது இது எங்கிருந்து வந்தது என்று நாம் ஆராய்ந்து அதனுடைய ஆரம்ப நிலையை நாம் காண முடியாது ஏனென்றால் ஆரம்பத்திற்கு ஆரம்பமாக ஒன்று நின்று கொண்டிருக்கிறது இதற்கு தனி ஆரம்பம் என்பதை நம்மால் அறிய முடியாது இதற்கு அந்த ஒன்று ஞானத்தினாலே அதற்கு அந்த ஒன்று அறியாமையை அறியாமை மாயை எங்கு தோன்றியது என்று ஆராயும் பொழுது நாம் மாயையிலே எதிர்கொண்டே இந்த ஆராய்ச்சி செய்தனாலே அந்த மாயின் தொடக்கத்தை நம்மால் அறிய முடியாது ஆனால் மாயை எங்கு அந்த மடைகிறதோ அந்த நிலையில் நாம் நிற்கிறோம் எப்பொழுதுமே நிற்கிறோம் என்பதை உணர முடியும் மாயை என்பது எமா எ மாயா எமா எது இல்லையோ அது மாயை எது இல்லையோ எது பொருளாக இல்லையோ என்பது பொருள் எதில் பொருண்மை இல்லையோ எதில் உண்மைத்தன்மை சாசுகத்தன்மை நித்தியல் தன்மை சுகத்தன்மை இந்த உணர்வை நாம் பெற வேண்டும் என்றால் என்றும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை வேண்டும் ஏனென்றால் வேதாந்தம் படிப்பது என்பது இந்த மகாநாட்டு மகாநாடுகளில் கலந்து கொள்வது என்பதெல்லாம் மீண்டும் திடஞான இந்த ஞானம் பெறுவதற்காக நாம் அதிகமாக வேண்டியில்லை காரணம் என்னென்றால் இருந்தபடி இருந்தே நாம் முடியும் சூழ்ந்து கிடக்கிறது நாம் இருந்து கொண்டே இருக்கிறது என்று தேடுவது போல் இருக்கிறது ஒரு நீர்நிலையிலே பரந்த நீர்நிலையிலே இருக்கானது அம்மா தண்ணி எங்கே இருக்கு தண்ணி எங்கே இருக்கு என்னத்தரையில் தீ போட்ட பிறகு ஆனால் துள்ளி விழுந்த பிறகு தண்ணீர் தெரியும் அதுபோல நீங்கள் முழுமையாக ஆனந்தத்தை பெற வேண்டும் என்றால் இறைவனை அறிந்தார்கள் எப்படி இந்த ஆகாசத்தை பாயாக வேண்டாம் என்றால் என்று சுழிச்சி விடலாம் ஆனால் நீங்கள் இறைவனை அறியாமல் உங்கள் துன்பத்திற்கு முடிவு என்பதே கிடையாது என்று பொருள் சமத்தில் சொல்கிறது ஆகவே நாம் இறைவனை அறிந்தாக வேண்டும் அந்த இறைவன் பூரணமான இறைவன் நாம் என்றே அறிந்தாக வேண்டும் நாம் குறைவற்ற குறைவற்றவன் என்பதை அறிவுபூர்வமாக உணர்ந்தாக வேண்டும் இந்த உணர்வுதான் நமக்கு சத்தியத்தன்மையை நினைத்த பேரை பற்றியை தரக்கூடியது என்று சொல்லி இந்த மாநாட்டிற்கு வந்த நாம் அனைவரும் இந்த பேரூமையை உணர்ந்து உணர்ந்து அதையே நினைத்து நினைத்து வாழ்நாள் முழுக்க அந்த எண்ணம் நம்மை விட்டு இருந்து காலத்தில் இந்த உடலானது நம்மை விட்டு நீங்கும்போது சாட்சியாக இருந்து இந்த பேரானது அடைய என்று கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றவை முடித்துக்கொள்கிறேன் நம பார்வதி ஹரஹர மகாநாதே அனைவருக்கும் எனது நலவான்க வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் இது சத்சங்கம் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் அல்ல பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்லையும் ஏதாவது ஓப்பு கேட்குறவனும் பிரச்சாரம் நடந்த காலத்துலையும் கைத்தட்ட இருக்க அவங்க ஓக்குவரத்து பிரத்தியாரு ஏமாத்த இங்க அதில் பெரிய விஷயத்தை பேசுகிறோம் ராஜ வித்யா ராஜபுக்கியம் பவித்ரிக உத்தமம் இதில் சொல்கிற பாருங்கள் ராஜவேத்த இந்த வேளாண் இதை வெளியேறுபாடு சொல்லுங்க போது அல்லது நல்ல திடஞானிகளாக இருக்கிற ஒரு சொல்கிறபோது அமைதிதான் காக்கணும் இப்பதான் கூப்பிட்றாங்க அந்த அப்போ என்ன ஆகும் நாம் உங்கள்கிட்ட ப்ரைஸ் எது ரூபா கொடுங்க நீ வந்து எல்லாம் மதிக்கணுங்கிற எதிர்பார்த்ததாக பிரம்மன் ஆகையினால அது ஒரு பெரிய பிரம்மை அந்த பிரம்மை நம்ம கேட்கக்கூடாது தெளிவுதான் இருக்கும் தெளிவு எப்படி சொல்ற விவகாரம் சொல்ற விஷயத்தில் கூர்மையான செல்ஃபில் தன்னுடைய அனுபவத்துக்கு அது இருக்கா வெறும் பேச்சா அதனால தயவுசெய்து சத்தங்கத்தில் இருக்கபவர்கள் அப்ளாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னுடைய தாழ்ந்த ஒரு வேண்டுகோள் இந்த இடத்துக்கு வரும் பக்குவமிலா கருளல் பாகபிக்கு அரங்கோதல் வர்க்கத்தை பொன்னாக்கவாய் குழல் கண்ணீர் ஆட்டு பொன்னாரம் ஊட்டுதல் போல ஞானவர்கள சொல்ற சம்பந்த சிஷ்யர் ஞான சம்பந்த சிஷ்யர் சொல்றார் புருஷன் பக்குவதற்கு அருகல் பாதிக்கு அறமுதல் கொலை பண்றப்பட அக்கிரம செய்யறப்பாபமான அவனுக்கு நான் போய் சொல்ல அவன் காதலி வாங்க மாட்டான் அவன் தம்ம அதனால இது வந்து ஊதத்தில் வேஸ்ட் பக்கும் பக்குவம் பார்த்து பரிபக்குவம் பார்த்து காஜ் பாருங்க பரி பக்குவமான காலத்தில் எனக்கு அருள் செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மாதிரி பக்குவம் பார்த்து எனக்கு அந்த அவருடைய குரு ஞான குரு சொன்னார் பக்குவ பரிபக்குவ காலம் அளவோ அப்படின்னு பாடுறார் தாய்மாரஸ்வாமி மாதிரி ஒரு பிராக்டிக்கல் மேன் ஒரு ஞானி உலகத்திலே பக்கம் அப்படிப்பட்டவர் அது பிறகு பேசுவார் ஆக ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னு சொன்னால் அது சத்துவத்தில் இருக்கா ரஜகுணத்தில் இருக்கா தமகுணத்தில் இருக்கா நாம் கவனிக்கணும் அது பேரண்ட்ஸினுடைய எண்ணங்களை கொடுத்துனா பேரண்ட்ஸ் சத்துகுணத்தோடு இருந்தால் பிள்ளைகள் சத்து குணத்தோடு காந்தி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற காந்தியினுடைய மூத்த பிள்ளை ஒரு நாளைக்கு குடிச்சுட்டு ரோட்டில் கிடப்போம் நாளைக்கு முஸ்லீம்னு சொல்லி எல்லாரையும் பிறகு இப்படி இருந்தோம் காந்தியை பல பேர் கேட்டாங்க நீங்கள் மகாத்மா நாங்கள் ஒத்துக்கிறோம் உலகமே ஒத்துக்குது உங்க மூத்த பிள்ளை இப்படி செய்கிறானே அன்னை அவனை நான் பெற காலத்தை நடத்த இதுதான் உண்மை அவர் சத்தியம் மீசுறவர் கரெக்டா ஒத்துக்கிட்டார் இது எல்லாருடைய அனுமாவும் இருக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு உதாரணம் இருக்கும் அதனால தான் கரெக்டாக பிடிச்ச ஆகையினால சத்துவ அந்த அஷ்ரோகர் சொல்ற சத்துவனுக்கு அப்படி ஒரு வாட்டை சொன்னாலும் என்ன அர்த்தம் சொல்ற சத்துவான் இருந்தா ஒரு சொல்லவே சொல்ற ஒரு வார்த்தையே புரிஞ்சுப்போம் அதே தான் பிரம்மசூத்திர சொல்றேன் பிரம்மசூத் ஹிந்தியில ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்ட மன்தானே அதுக்கு ஹிந்தி ரெண்டு மாசம் என்கிட்ட படிச்சுக்கிட்டு அதுக்கு மெதுவாக புகுத்துக்குமேன்னு இல்லை பிரம்மசூத்திரத்தை ஒரு ரெண்டு சாப்டர் சொல்லி கொடுத்த அதில் சொல்ற எவன் சத்து குணமாக இருக்கிறானோ அவனுக்கு தாய் அந்த லட்சண்கள் சற்று புரியக்கூடிய பிற்பாடு அதிலையும் போகிற அப்போ சத்துவ குணமாக இருந்தாலும் நமக்கு அகந்த சமயத்தில் எட்டி பார்ப்போம் இந்த உடலை நான் என்று நினைப்பது அகந்த இது எனது என்று சொல்வது மமதம் சொல்ற அஷோ இருக்குது கூட வேறு அகம் நாகம் சொல் அகங்காரம் இல்லை நானே அது சொல்கிற நாகம் நான் வந்து ஒரு அகங்காரம் இல்லாததான் நினைக்க அவன் இந்த பாடி என்னதான் இல்லை இது என்னுடைய எதுவும் அல்லதில்லை அந்த சுலோகத்திலாம் இந்த அசோகரின் கீதை இருக்க அதை ரமண மகரிஷி பரமஹம்ஸ்வர் அந்த விவேகானந்தர் சென்னும் பிள்ளையாக இருக்கிற போது அதை தொழைப்பான்னு சொன்னாராம் படிக்க மாட்டேன் சொன்னான் எனக்காக அப்படி உனக்காக படிக்க மாட்டான் படிச அதுக்கப்புறம் அவருக்கே விஷயம் ஏன்னா அப்படியே நட்சாக இருப்பார் நட்ச அவ்வளோ அதை நான் உடம்பு படிக்கிறேன் ரொம்ப அதை கீதையை குறைச்சுட்டு அது படிக்கிறேன் கீதை வந்து ஒரு ஓப்பன் மைண்டடாக கூட அரிஜுனி சொன்னேன் அனகாங்கிற பாபம் மற்றவனே அப்படின் கிட்டேன் அனசூயகாங்கிற பொறாமையற்றவனே அப்படின்னா சொல்ற கிருஷ்ணன் அர்ஜுன பார்த்து அப்படிப்பட்டவனுக்குதான் யதார்த்தமாக இருந்தவனே அமைந்த அப்படிப்பட்ட ஒரு உள்ளவனுக்குதான் வெள்ள மன அவனுக்கு சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அந்த விஷயத்தை இந்த தேகத்தை நான் என்ற புத்தி சீக்கிரம் போக இந்த மாதிரி பெரிய துணை தான் தான் போ கம்பர் சொல்றார் பாருங்க சித்தன சிறத்தில் மேறியதத்துவம் அது அது தம்மை தாமர் வித்தகரு வேறு வேறு உணர்வித்தரும் உணர் சித்திர அப்போ நம்முடைய சித்திரத்திலே சித்தனை அருணரை சிலத்தில் நேறிய தத்துவம் ஆனா கீதைன்னு சொல்லி ஈஸ்வரன் சர்வபூதான வெற்றிவேல் முருகனு இங்கு வந்திருக்கும் பக்திகள் அன்பிற்கும் மீடிலிருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய தலைமையான வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று எதிர்பார காரணமாக நான் தில்லி செல்ல வேண்டியது என்பதால் இன்று காலை பத்து மணி அளவில் தான் வர இந்த தொடக்க விழாவினால் பங்கு வர முடியவில்லை நம்முடைய பாரத நாடு நம்முடைய கலாச்சாரம் என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது பல்வேறு நூறுகளை கேட்கும் பொழுது உலகத்திலேயே தொன்மையான மொழி தமிழ் என்றும் உலகத்திலேயே பாரம்பரியமான கலாச்சாரம் நம்முடைய பாரத தேச கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கும் பொழுது நம்முடைய பாரத நாட்டில் மட்டும்தான் கலாச்சாரம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து அல்லது முப்பதாயிரம் ஆண்டுகளுக்காக ஒரு இடமும் இல்லாமல் தொடர்ச்சியாக இருக்கிறது மற்ற இந்த நாட்டில் பார்த்தாலும் ஒரு பழையமோ அல்லது ஒரு அந்நியர்கள் வந்தோ அந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் இங்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஆண்டுகளாக ஒரே மரபாக ஒரே வழியாக வந்துள்ளோம் அந்த மரபின் பின் இங்கு இவ்வாறு ஒரு பெரிய வேள்வியை செய்ததற்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கொடுப்பதற்கு அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த விழாவில் பங்கேற்றமைக்கு மறுபடியும் நன்றி கூறி வருவதில்லை நன்றி ஆதரவு போற்றி மண்டலத்தக்கது அதற்கு நன்றி கடன் செலுத்துகிறோம் நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெருஞ்சோதி அருஞ்சோதி ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னும் நின்றனன் மூன்றினுள் நான்குணனந்தான் ஐந்து வென்றனன் ஆறு வெறிந்தனன் ஏழும்பென்றனன் தானியனந்தான் அனுப்பிட்டேன் இந்த அற்புதமான நான்காவது கைவல்ய மகாநாட்டிலே பேசக்கூடிய வாய்ப்பளித்த சதுகுருமாரனுக்கும் இங்கு வந்து அனைத்து மக்களுக்கும் அருணாசி வழங்கிய அந்த மகான்கள் அனைவருக்கும் மேடைகளில் இருந்து ஞான பிரகாசத்தோடும் அருண் பிரகாசத்தோடும் இருந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கும் குருமார்களுக்கும் என்னுடைய சத்குருநாதன் ஆத்ம போதக மனோரைய அவர்களுக்கும் மற்றும் அனைத்து குருமார்களுக்கும் முதற்கண் எனது சாஷ்டாங்கமான நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு கால அவகாசம் சிறிதாக இருப்பதால் ஒரே ஒரு சிறிய கருத்தை மட்டும் இங்கே நான் எடுத்துச் சொல்லி பரிந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் குரு வணக்கமாக அந்தமும் நடுவுமின்றி ஆதியுமின்றிதம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் காக்கமாட்டார் மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே என்று கைவல்ய குருநாதர் பாயிரத்திலே இந்த வஸ்து தத்துவத்தை ஏதோ ஞானிகளுக்காகவும் ஐயா அழகாக சொன்னார்கள் ஞானிகள் முழுமையடைந்தவர்களுக்கு எந்த ஞானமும் தேவையில்லை மூடலுக்கு அது புரியாது இருப்பவர்களுக்கு ஆள்களையே நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுதான் நம்ம இருக்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலும் இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் அபியாசிகளாக இருக்கலாம் சில பேர் ஆத்ம அனுபவிகளாகவும் இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக இதை இந்த வஸ்து விஷயத்தை மந்தரும் உணரும் வாறு வஸ்து தத்துவம் சொல்வேலே என்ற அந்த ஒரு பாடரை மட்டும் இங்கே நான் விளக்கி சொல்லி என்னுடைய அதிலே எனக்கு ஏற்பட்ட ஒரு ஆனந்தத்தை உங்கள் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த மாநாட்டு மலரிலே தத்துவவசி என்ற அந்த சாமகேத மகா வாக்கியத்தினுடைய வாட்சியார்த்தத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுந்திருக்கிற போது எனவே சத்குருநாதர் அவர்கள் அந்த கட்டுரையில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் பேசின நல்லா இருக்கும் சொன்னாரு ஆனாலும் பத்து நிமிடத்திலே அதை சொல்லக்கூடிய விஷயம் இல்லை என்பதால் அதை காலத்துக்கு ஏற்ப இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு சிறு கதை விளக்கமாக சொல்லுகிறது இந்த பாடலிலே அது இருக்கிறது பந்தமும் வீடும் காட்ட பரந்தவரும் பார்க்கமாட்டம் அடைய வேண்டும் என்றால் முதலிலே முக்தி கிடைக்க வேண்டும் என்றால் சிக்கல் அகுத்துக்கிட்டு நீ விடுதலை அடைய முடியும் இந்த பாடலிலே வேதத்தை காட்டுவதற்கு நமக்கு வேதத்தினுடைய அனுகிரகமும் ஆனா அனுகிரும்ருந்து கொள்ளத்தை தருகிறேன் என்று சொன்ன அந்த பாடலிலே அவர் உபயோகப்படுத்திய வார்த்தை பாலும் ஒவ்வொரு ஆரம்பிக்கின்றது மணமக்களை அமர வைத்து பாலும் பழமும் கொடுத்து பாட்டும் பாடுவாங்க பொன்னகை செஞ்சி மகிழ்ச்சியாக அந்த பாலும் பழத்தையும் கொடுத்து மகிழ்ச்சியோடு அவர்களை பந்தத்திலே ஈடுபடுத்துகின்றார்கள் படம் முக்திக்கு எப்படி அப்படிங்கிற போது பார்த்தோம்னா ஒரு குழந்தை பாலுக்காக அழுது அழுது அங்கே சிரித்தார்கள் இங்கே அழுது அழுத குழந்தை வருகிறது ஒரு குழந்தை பழத்திற்காக தெய்வ குழந்தை மறைமேறியது அது சாதாரண பணம் அல்ல ஞான பழம் ஏற்படுவது மற்றவர்கள் தத்துவ அவசியம் ஒன்று என்ற முறையிலே அந்த உதாரணங்களின் மூலம் இந்த புரிந்து அதிகாரிகளுக்கும் அப்பியாசிகளுக்கும் அனுபூதிகளுக்கும் ஜீவன் நுட்பர்களுக்கும் எனது முதற்கண் நான் ஒரு நன்றி உணர்வோட ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன் ஒரு சில நிமிடங்கள் தான் ஒரு சில அனுபவங்கள் தான் கைவில் நான் இந்த தத்துவஜான சக்திக்கு அறிமுகப்படுத்திய அருமை நண்பர் அருள் ஜி என்னுடைய உளமார்ந்த நன்றிகள்முக்தி பாதையில் கூட்டி சென்று கொண்டிருக்கும் ஆத்ம போது வாழ்ந்து கொண்டிருக்கும் மகான் மனோகரையா அவர்களுக்கு திறம்தான் ஜீவனுடைய குணங்கள் எப்படி இருக்கும் ஆத்மனுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்று சுட்டிக்காட்டி அதை மாற வைத்த சுவாமிகள் வேதாந்தா ஆனந்தா அவர்களுக்கு எனது சிறந்த ஆன்ம தேடல் உள்ளவர்களுக்கு அனுபவங்கள் போரடிக்காது ஒரு சில அனுபவங்கள் ஒரு இரு நிமிடங்கள் நான் சில காலம் கைவள்ளவனிடம் பாடும் மனோரியால் அவர்களிடம் கேட்டு அதில் முக்கியமான நோக்கம் பிறவா துறையில அடைவதுதான் ஒரே நோக்கம் ரெண்டு கிடையாது ஒரே ஒரு நம்ம அப்படி என்ன பிரபாத்ரிநிலை இருக்கிறது நாம் இந்த உடல் எடுப்பதற்கு முன் எங்கே இருந்தோமோ இந்த உடலை விட்ட பின்ன எங்கு செல்வோமோ அங்கேயே இருக்கலாம் அங்கே செல்வதற்கு ஏதாவது மார்க்க மார்க்கங்கள் இருக்கிறதா இங்கிருந்து சென்னை செல்ல வேண்டும் என்றால் பேருந்து மார்க்கம் இருக்கிறது ரயில் மார்க்கம் இருக்கிறது ஆதாய விமான மார்க்கம் இருக்கிறது ஆனால் பிரபாபெருநிலை அடைவதற்கு மார்க்கம் இருக்கிறதா இருக்கிறது ஒரே ஒரு மார்க்கம் ஜீவன்முக்தி மார்க்கம் அந்த ஜீவமுக்தி மார்க்கத்தில் பயணம் செல்ல சென்னை செல்வது போல் பணம் தேவையில்லை குணம் மட்டும் போதும் வைராக்கிய குணம் மட்டும் இருந்தால் ஆகாய விமானத்தை விட வேகமாக செல்லலாம் அப்போ அந்த ஆகாய விமானத்தை விட வேகமாக சென்று பிரபா அடைவதற்கு என்ன தடைகள் இருக்கிறது ஜீவன் பயணம் என்ன தடைகள் இருக்கிறது ஒரே ஒரு தடைகள் தான் என்ன தடைக்கிறது பாவமும் புண்ணியமும் பாவமும் பிறப்பை கொடுக்கும் புண்ணியமும் பிறப்பை கொடுக்கும் பாவ புண்ணியத்திலிருந்து விலகினால் ஜீவம் பயணத்தில் மார்க்கத்தில் பயணம் செய்து பிறவாக்கிலேயே அடைந்து விடுவோம் அப்போ பாவம் புண்ணியம் இரண்டிலிருந்து எப்படி விலகில் இருப்பது என்ன உதாரணம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஒரு ஊரில் ஒரு எஜமானது தான் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லோருமே அவரிடம் அரசு வைத்துக் கொண்டிருந்தார் பணம் வேண்டுமென்றாலும் கேட்டு வாங்கி கொள்வார்கள் இப்பணம் சேமிப்பு இருந்தாலும் தன்னை கொடுத்து விட்டார்கள் ஒரு பத்திரம் கொடுத்து விட்டார் அந்த கணக்குகள் எல்லாம் எஜமான ஒரு நல்ல கணக்காளரிடம் கொடுத்து வைத்திருந்தார் அவர் சரியாக கணக்குகளை பார்த்துக் கொண்டிருந்தார் ஊர்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு குரூப் என்ன பண்ணாங்க இந்த வரவு செலவு கணக்கில் சிக்கி இன்பதொல்லு அனுபவிச்சு இருக்கிறது அதிலிருந்து வெளியே வந்தால் வர்றதுக்கு என்ன என்று கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து விசாரிக்க பொழுது அந்த ஊரில் ஒரு அருமையான ஒரு அறிவன் சரியான குற்றச்சாலி ஒரு புரிந்தார் அவரிடம் சென்று கேட்டார்கள் அவரும் பரவச விளங்கி இருக்கிறதுக்கு வழி இருக்கிறது கேட்டு அந்த ஊர் மக்கள் எங்க இந்த மாதிரி வரவு செலவு கணக்கிலிருந்து விலகி இருக்கிறவங்க இருக்காங்களா அப்படி அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க அந்த கணக்காளர் சொன்ன இருக்கிறார்கள் வரவு செலவு கணக்கிலிருந்து விலகி இருக்கிறார்கள் உடனே சென்று அந்த எஜமான கேட்டார் நாங்கள் வரவு செலவு கணக்கில் இருந்து விலகி இருக்க வேண்டும் அதற்கு நாங்கள் என்ன செய்ய அதற்கு அவர் சொன்னார் கொடுக்க வேண்டியது இருந்தால் நான் கொடுத்து விடுகிறேன் ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியது இருந்தால் எப்படி கொடுப்பது வாழ்க்கை கடன் இருக்கிறது நன்றி கடன் இருக்கிறது பெருமை கடன் இருக்கிறது இதெல்லாம் உங்களால் தீர்க்க முடியுமா எனக்கு தர வேண்டிய கடனை கொடுக்க முடியாது என்ன செஞ்சிருக்கிறது அதற்கு நான் நீங்களே சொல்லுங்க என்ன பண்றதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னார் நான் சொல்றதெல்லாம் கேட்டார் பரவசவர் கணக்கிலிருந்து உங்களுக்கு விலக நிற்கிற பாதையை காட்டுறேன்னு சொல்லிட்டார் அவர் ஒரு அருமையான உபதேசம் செய்தார் அந்த மனிதர்கள் எல்லாம் வரவு செலவு விலகி இருந்தார்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக விலகி இருந்தார்கள் அதுபோல எஜமான்தான் இறைவன் கணக்காளர் தான் ஈஸ்வரன் அறிவாளிதான் நமக்குள்ள இருக்கிறார்கள் அந்த மக்கள் தான் நாம் எல்லோரும் நாம் எப்படி அந்த பாவ புண்ணியத்தின் விளக்கு உதாரணங்கள் மூலமாக தான் உண்மையை பிடிக்க முடியும் உண்மை சுடும் உதாரணங்கள் போடும் பொழுது உண்மையோட சூடு தனிந்துவிடும் உண்மை புரிந்துவிடும் ஜீவன் கிடைக்கும் அதனால் அவர் சொன்னாரே ஒரு மகா மந்திரமான தவத்தோட விசாரத்தை முடிச்சா தவத்தோடத்தை சேர்த்தினால் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் என்று பார்ப்பது எப்படி தேகத்தை கண்ணாடிகள் பார்த்துக் கொள்கிறோம் நம்மை யார் என்று பார்ப்பதற்கு கண்ணாடி தேவைப்படுகிறது ஆனால் ஜீவன் யார் என்று பார்ப்பதற்கு எப்படி பார்க்க தவம் பண்ண வேண்டும் என்ன தவம் அக்ஷர அகங்காரம் செய்ய வேண்டும் மத்தியிலே நிற்க வேண்டும் மூச்சை கவனிக்க வேண்டும் போதும் ஒரு பக்கம் சரி அதோடு எதை சேர்த்த வேண்டும் விசாரம் சுபாவம் என்ற விசாரத்தை சேர்க்க வேண்டும் சுபாவம் பார்த்து பேசலும் கேட்டு பேசலும் பேசாமல் இருக்கிறது பார்த்து பேசுவது என்றால் எட்டாரணம் கொண்டு மற்றவருடைய மனதையோ உடலையும் புண்படுத்தும் மாதிரி இருக்கக்கூடாது கேட்டு பேசுவது என்றால் நமக்குள் இருக்க வேண்டும் இந்த இரண்டு முடிவுகளும் வேண்டாம் மௌனமாக இருந்தான் இந்த இரண்டும் சேரும் பொழுது நான் யார் என்று தெரிந்துவிடும் எப்படி பாலை காட்சி மோலை ஊற்றி பிறை ஊற்றுவது இரும்பை காட்சி தனக்கு வேண்டிய பொருள் செய்து கொள்வது போல தங்கத்தை உருக்கி நகையாக மாற்றுவது போல முதல் பரிணாமம் அடைந்துவிட்டது அடுத்த பரிணாமம் ஒன்றே ஒன்றுதான் குருவ மத்தியில் நிற்கும் பொழுது கருப்பு வெள்ளை தெரியும் என்று பாருங்க தொண்ணூத்தி அஞ்சு டிகிரி கண்களை முடியும் ஐந்து டிகிரி கண்களை அந்த கருப்பு தெரிவது பாவம் வெள்ளை பெறுவது புண்ணியம் இதை நின்று நீங்கள் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடன் எதை சேர்த்த வேண்டும் மகா மந்திரம் பிரமோபதேசம் அதை சேர்க்க வேண்டும் என்ன பிரமோபதேசம் மகா மந்திரம் ஜீவனுடைய மகா மந்திரம் நான் எனது பார்க்கனுடைய மகா மந்திரம் நான் அல்ல கொடுப்பது நான் கொடுக்கப்படும் பொருள் எனதல்ல விசாரத்தை அந்த தியானத்துடன் சேர்க்கும் பொழுது பாபமும் புண்ணியமும் விலகி நின்றோம் ஜீவன் முக்தி பயணத்தில் சென்றுவிடலாம் ஜீவன் முக்தி பயணத்தில் சென்று தனவாக்கு மேலே அடைந்து விடுவோம் அன்பார்ந்த ஆண் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் சபையின் ஆத்ம போதக குமாரசாமி ஐயா சிதம்பரசாமி ஐயா குருநாதர் அவர்களையும் இந்த நேரத்து அடியார்கள் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை உரிதாக்குகின்றேன் ஆத்ம ஞானத்தை கூறக்கூடிய நூல்களிலே முதன்மையானது கைவல்ய நவநீதம் ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களுக்கு பிறப்பு இறப்பு என்பது கிடையாது ஆத்மாவை தெய்வத்திலிருந்து பிரித்து காட்டக்கூடிய நூல்களில் கைவல்ய நவநீதம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆத்ம அடைய முயற்சி வேண்டும் ஜென்ம ஜென்மமாக முயற்சி வேண்டும் ஏதாவது ஒரு ஜென்மத்தில் கண்டிப்பாக சித்திக்கும் முயற்சி வீணாகாது நாம் ஆத்ம ஞானத்தையுடைய குரு உபதேச கேட்க வேண்டும் தத்துவார்த்தங்களை தெரிந்து நம்மை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் கைவல்ய வார்த்தைகள் நித்திய வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள் அனைவரும் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் கைவல்யத்திலே ஒரு பாடலிலே குருவிடம் கேட்கிறான் சிஷியன் என்னவென்று கேட்கிறான் என்றான் ஆத்ம ஞானத்தை அடைவது எப்படி என்று கேட்கின்றான் அது குருகின்ற ஆன பாவிகள் அடைவன நரகங்கள் அவசியமானாலும் தான மந்திர விரோத ஹோமங்களால் தவிரும் என்பது ஒய்யோ நீனமாம் பட சஞ்சிதவினை எத்தனை ஆனாலும் ஞானமாம் படம் சுடும் என்ற மறைமொழி நம்பினால் ஈடுண்டே என்று குரு சிஷியனிடம் கூறுகின்றார் ஆத்ம ஞானத்தை அடைபவர்கள் ஏன் பின் இதை மட்டுமே நீங்குமே தவிர பல ஜ சஞ்சிதனை ஞானம் என்ற ஒரு கணசுக்குதான் வெந்நீராக்கும் வேறு எதாலும் முடியாது அந்த ஞான நிலை வந்து அவர் மட்டுமே மோட்சத்தை அடைய முடியும் என்று கூறுகின்றார் அப்படி மோட்சத்தை அடைந்த ஜீவன் முத்தர்கள் அதையும் கைவெளியத்தை கூறுகின்றார் அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதையும் கூறுகின்றார் சென்றது நாளை சேர்வது நிலையார் கண்முன் வெயில் நிலவாய் விண் விழுது வீழ்ந்து ஒன்றின சென்ற காலத்தில் நடந்ததை பற்றியும் எதிர்காலத்தில் நடக்க போவதும் நிகழ் காலத்தில் நடப்பதை சமநோக்குடன் சர்வ சாட்சி மாத்திரமாய் பார்ப்பார்கள் ஆகாயத்தில் இருந்து சந்திரன் பூமிக்கு வந்தாலும் இறந்த சதமும் எழுந்து நடந்து வந்தாலும் அவர்கள் ஒன்றையும் பார்க்கமாட்டார்கள் காணப்படுபவர்கள் மூடிலும் சர்வ சாட்சி மாத்திரமாகவே இருப்பார் மனதால் ஆன்மா உலக மாயில் சிக்கி பிறப்பு இறப்பு என்று உழனுகிறது நாம் இறப்பது உறுதி ஆனால் நாம் பிறப்பு என்று மீண்டும் அந்த சன்சார சுக்கத்தில் உழல வேண்டாம் உணர்ந்து ஆன்மாவை பற்றி தெரிந்து உள்ளுணர்வு அடங்கிய நிலையில் தரலாம் உள்ளுணர்வுகள் அடங்கிய நிலையில்னம் பெறலாம் என்று கூறு பிரபஞ்சம் பிரம்மயம் என்பதை உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆன்ம ஜோதி பக்தர்களுக்கு கற்பூர ஜோதி யோகிகளுக்கு குண்டலின் ஜோதி ஞானிகளுக்கு ஆன்ம ஜோதி காணும் ஜோதி மறையும் உணர்வு நான் ஏறிய முதல் மேடை நாளாவது கைவிய மாநாட்டு மேடை என்று கூறி எனது உரையை தென்னாண்டிய சூழ்நிலையைப் போற்றி நிறைவாகப் போற்றி அற்புதமான இந்த மேடை அமர்ந்திருக்கிறது இறையாதர்களே சான்றோர்களே இந்த மேடைக்கு எதிராக இந்த அழகிய ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களை அனைவருக்கும் இனிய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் தலைமை வரை இந்த அமர்வுக்கு என்ற முறையில் ஒரு ஐந்து நிமிடம் எடுத்துக்கொள்வதில் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆர்விய சித்தியானந்தம் என்கிற செந்தில் அவர்கள் தாளர் ராமு கலை அறிவியல் கல்லூரி அவர்கள் தலைமையிற்க இருந்தார்கள் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற இந்த கணம் வரை கைவல்ல நவனித்த பற்றி எனக்கு தெரியாது உண்மையைச் சொல்லவில்லை என்று கழிக்கவில்லை நேற்று கோவைக்கு வருகை புரிந்து கோவையிலிருந்து இன்று மயிலாடுதுறைக்கு செல்லும் பொழுது பொள்ளாச்சியில் இந்த அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது அதற்கு முழு காரணம் சுவாமி ராமானந்தா மற்றும் சுவாமி விவேகானந்த நந்தா ஆகியோர் காவிரி அனைவரும் அறிந்த ஒரு மிக புனிதமான ஒரு நதி தமிழ்நாட்டில் முதல் முறையாக அந்த புஷ்பரம் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று மயிலாடுதுறைக்கு அவர்கள் வருகைப்படுத்த பொழுது அதை சரியாக திட்டமிட்டு நல்ல முறைகள் அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார்கள் சுவாமி ராமானந்த சுவாமிஜி அவர்கள் அவர்கள் சீரிய தலைமுறை நடைபெற்றது ஏராளமான நாங்கள் முதல் முறை என்பதால் அங்கே சந்தித்த பொழுது அனை அனைத்தையும் நாங்கள் சமாளித்து அற்புதமாக அவர்கள் நடத்திக் கொடுத்தார்கள் அன்று ஏற்பட்ட அந்த அறிமுகம் அந்த ஆத்மார்த்தமான ஒரு அன்பு இன்று என்னை இங்கு நிற்க வைக்க வை அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஒரு ஏறத்தாழ ஏழு வருடங்களுக்கு முன்பு திரு அழகர் அவர்கள் பேரளத்தில் வேதாத்திரிய மகர்ஷி அந்த ஆசிரமத்தை கிளை நாங்கள் மனதால் போற்றுகின்ற அருச்சல்வர் ந மகாலிங்கம் ஐயா அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வரி புரிந்திருந்தார்கள் திருவாவதுரை ஆதீனத்தோடு அவர்கள் எண்ணையும் அழைத்து ஆதீன அவர்கள் அண்ணியை கூட அழைத்து சென்றிருந்தார்கள் அப்பொழுது அந்த விழா மேடையில் அருச்செல்வர் ஐயா அவர்கள் அவரின் பின்புறம் அவரும் வாய்ப்பு எனக்குப் பிரித்தது இன்று என்ன ஒரு போயின்சிடன்ஸ் என்று நான் நினைக்கின்றேன் காலையில் வர வேண்டிய அவர்களது அன்பு மைந்தர் சிறு நேரம் கடந்து வந்து இன்று அவருக்கு சரிசமமாக பக்கத்தில் ஒரு அமலும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த எல்லா வல்ல இறைவனை நான் வணங்குகின்றேன் ஏனென்றால் ஏதோ போய்ட்டு இருந்தால் இந்த அரங்கத்தில் நுழையும் போது கடைசி வரிசையில் போய் உட்காந்த ஈஸ்வரனை அவர்கள் வந்து முதல்வரிசையிலிருந்து உட்காரச்சாட்டேன் பார்வையாளமாக தான் வந்தேன் திடீரென்று அழைத்து வாழ்த்து வரை துறைய சுவாமிகள் கூறியபொழுது சுவாமியை நான் நினைத்து வரவில்லையே இல்லை ஏதோ இரண்டு வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று கூறினார்கள் அப்புறம் மேடையில் அமர்ந்த பிறகு தலைமையிலே ஆற்றோ வரவில்லை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று இது ஒரு மிகப்பெரிய எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று நினைக்கின்றேன் இங்கு அருளர்கள் வழங்கிய சின்மையா சைதன்யா சுவாமிகள் கூறியது போல் அந்த செயல் என்னை கோவையிலிருந்து இங்கு வரவைத்தது அந்த அறிவானது இந்த அரங்கத்தில் அமர்ந்து இந்த கேட்க வைத்தது அதன் அதையும் தாண்டி இந்த மேடையில் அமர அந்த உணர்வானது என்று மிகவும் ஒரு எப்படி சொல்வது என்று தெரியவில்லை ஒரு ஆனந்தமான உணர்வை எனக்கு இந்த நிகழ்ச்சி செயல் அறிவு உணர்வு இவற்றை பற்றி மிக அற்புதமாக ஒரு விளக்கத்தை புரிதலை உண்டாக்கி அவர்களுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலையில் இம்முதல் நிகழ்வில் கோவிலு மலாதிபதி அவர்கள் கூறியது போல் இது ஒரு மாற்றத்தின் துவக்கம் என்று கூறினார்கள் அனைவரும் கேட்டிருக்கிறீர்கள் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் எனது வாழ்க்கை பயணத்தில் இந்த நாள் ஒரு மாற்றத்தின் பயணம் ஏனென்றால் நாங்கள் ஒரு கல்வி எங்களது கல்லூரி ஏவிசி கல்லூரி ஒரு அறுபது ஆண்டுகளாக இருக்கின்றது அதில் கல்வி பணியில் இருந்திருக்கின்றேன் தொழில்களை செய்திருக்க வந்து கொண்டிருக்கின்றேன் இருந்தாலும் எதையோ நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு தேடலில் இந்த ஐம்பது வயதை தாண்டி செல்லும் பொழுது இந்த நிகழ்ச்சி அந்த மாற்றத்தின் ஒரு துவக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் குப்பைகளை பற்றி அவர்கள் கூறியபொழுது ஒரு செயலை நாம் குறிப்பிட வேண்டும் கன்னியாகுமரிக்கு செல்லும் பொழுது அதிகாலையில் சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக நாம் அனைவரும் சென்றிருக்கும் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் என நம்புகின்றேன் அந்த அதிகாலை இருட்டில் சூரியனை எதிர்நோக்கி நாம் காத்திருக்கும் பொழுது இருட்டில் எதுவுமே தெரியாது ஆனால் நான் என்ன சூரியன் உதைத்த பின்னர் சூரியனை வணங்கிவிட்டு அது திரும்பி அந்த இடத்தை நான் பார்க்கும்போது அதிர்ச்சியடைந்தேன் அந்த இடம் முழுவதும் பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் கப்பல் வந்து எதற்காக அவர்கள் அந்த சுவாமிஜி கூறியது போல் ஒரு இடம் இருக்கின்றது குப்பை தொட்டு இருக்கின்றது அந்த இடத்தில் சென்று அதை போட வேண்டும் என்ற உணர்வை நாம் பறந்துவிட்டு கால்களைச் சுற்றி என்ற குப்பைகளை போட்டிருக்கின்றோம் சூரியனை தரிசித்து பிரார்த்தித்து என்ன பயன் நாம் செய்கின்ற பணியை அன்றாடம் இறைவன் கிட்ட பணியை புரிந்து கொண்டு செய்யாமல் வெறும் இறைவனை மட்டும் வழிபட்டதால் எந்த ப பயணம் இல்லை என்பது எனது ஆணித்தரமான கருத்து ஒரு மனிதனின் என்ன சொல் செயல் இது மூன்றும் ஓர் இருந்தால் ஒழிய அந்த பிறவி பயனை நாம் அடைய முடியாது அகம்பாவம் கவம் குகாணல் பேராசை என்று பல்வேறு விஷயங்கள் இந்த சமுதாயத்தை ஆட்டி படைக்கின்றன ஈகோ என்று கூறுகின்றோம் சுப்ரிமஸ் என்று தான் அழைக்கின்றதை நினைக்கின்றோம் இன்னும் கூற போனால் இந்த சுப்ரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் என்று அது வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸின் வெளிப்பாடுதான் தன்னை பெரியவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று தன்னை பற்றி பேசுபவர்கள் மற்றவர்கள் தன்னை பற்றி இழிவாக நிறுத்திவிடக்கூடாது என்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸான் அப்படி பேச ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்துவிட்டால் த டெஸ்டினி இட் இஸ் டிசைடட் அந்த உயிர் பிறந்தது முதல் இறப்பது வரை என்ன நடக்க வேண்டும் என்பது எழுதி வைக்கப்பட்டுவிட்டது இறைவனாக அதை புரிந்து நடக்க வேண்டும் என்பதே எதுவும் இந்த உலகத்தில் நிரந்தரவில்லை இறைவனை அடைதலுக்கு நமது மனதை அதற்கேற்றாற்போல் வைத்துக்கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் எல்லோரும் சொல்வான் நான் சரியாக பறிக்க வைக்கல எனக்கு தொழில் அமைச்சர் கொடுக்கல பணம் கொடுக்கல அதுக்கு ஒரு குறை சொல்வோம் எவ்வளவு சந்தோஷங்களை இந்த உலகத்தில் இந்த உடலை வைத்து அனுபவிக்கின்றோம் பல இடங்களுக்கு சொல்கின்றோம் பல உணவுகளை அணுகின்றோம் பல சந்தோஷங்களில் கலந்து கொள்கின்றோம் அப்பொழுது பெற்றோரை யாரும் நினைப்பதில்லை இந்த சந்தோஷங்களை இந்த உலகத்தில் நாம் அனு அனுப்பு காரணம் பெற்றோர்கள் நினைப்பதில்லை இந்த உடலானது இந்த உடல் வந்து ஒரு நமக்காக இருக்கின்றன தினமும் உணர்வதில்லை அந்த உடலில் ஏதோ ஒரு சிறு கோளாறு வரும்போது அருமையை பெறுகின்றது இந்த உடலை பேணி அதுபோல் இயற்கை தானாக அதை நாம் சீண்டி பார்க்கும் பொழுது அதன் விளைவுகளை நாம் காணுகின்றோம் அதேமாதிரி உடலுக்கு தீங்கான விலை செய்யும் பொழுது அதன் விளைவுகளை நாம் காண்கின்றோம் இன்று கைகள் அடிபட்டுவிட்டதே இந்த நிகழ்ச்சிக்கு போக உடையவில்லையே இன்று ஒரு உடல் பாகங்களுமே கோபம் கொள்கின்றோம் அது இருக்கக்கூடாது சொல் துணிந்து சொல் நில் நிமர்ந்த நில் என்று எனது தந்தை அளித்த அறிவுரை எனது பெரும்பிற்குரிய திரு கிருஷ்ணராஜ் ராணாராயர்கள் ஒரு கூட்டத்தில் சொன்ன விவேகாரின் வரிகளோடு முடித்துக் கொள்கின்றேன் நேரம் கருதி சுவாமி விவேகானந்தர் கூறியது இஃப் தெர் இஸ் ரைட்டியஸ்னஸ் இன் there ஹார்ட் தேர் வில் பி பியூட்டி இன் த கேரக்டர் இஃப் தெர் இஸ் பியூட்டி இன் த கேரக்டர் தேர் வில் பி ஹார்மனி இன் தோம் இஃப் தேர் இஸ் ஹார்மனி இன் தோம் தேர் வில் பி ஆர்டலினஸ் இன் த சொசைட்டி இஃப் தேர் இஸ் ஆர்டலினஸ் இன் த சொசைட்டி there will be peace in the world இந்த வரிகளை 15 வருடங்களாக எனக்கு மன மனத ரீதியாக எனக்கு பேச்சில் ஒரு குருவாக मानிய தெ கிருஷ்ணராஜ் ஜானகாயர் அவர்கள் கூறிய வரிகள் வியாஹரத்தின் வரிகள் அதுங்க நினைவுக்கு வந்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்ற நன்றிகள் சதுர்ணாதிங்க மயிலாடுதுறை தளக்கட்டத்தை மறுசீலமைக்க வேண்டும் என்று ராமானந்த சுவாமி இந்த அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய தார்மையாக வேண்டுகோள் பாடிய நல்லூர் பாடிய நல்லூர் அப்படின்ன ஒன்று இவங்க எல்லாருக்குமே நல்லாவும் தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேர் பார்க்காத இருந்தாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க பாடிய நல்லூர் முதல் மாநாடு ரொம்ப விமர்சையாக நடந்ததும் எல்லாமே எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்ததும் தெரியும் ஆனால் அன்னைக்கி விதைக்கப்பட்ட விதை ஒரே ஒரு விதை இன்று ஆளு மரம் போல வளர்ந்து தழைத்து ஆயிரம் விழுதுகளோடு நிற்குதுன்னு நினைக்கிறப்ப பார்க்கிறப்ப நான் மாத்திரம் அவங்களும் யாகராஜனையா அவர்கள் விட்டுச் சேர்ந்த அந்த பணிகளை நிச்சயம் தொடருவோம் என்று நன்றி கலனோடு அவர்களை நினைவு கூறுகிறோம்